الحمد لله والسلام على على عباده الذين بعد قال الله الله الله تعالى بالله من الشيطان الرجيم بسم الرحمن الرحيم محمد الله والذين آمنوا معه على الكفار بينهم الى அலமது மரியாதைக்குரிய தலைவர் அவர்களே அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மௌலானா நிசாமுதீன் அசரத் அவர்களே வருகை தந்திருக்கும் உலமா பெருமக்களே பெரியவர்களே நண்பர்களே இன்றைக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை இந்த புரசை வாக்க மஸ்ஜிதுடைய நிர்வாகமும் ஐயத்து ஷரியத்தும் சேர்ந்து தங்களுக்கு அமைத்து கொடுத்திருக்கிறது ஷரியத்தென்பதும் சுண்ணத் என்பதும் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்குரிய முறை தானே தவிர வெறும் சட்ட திட்டங்கள் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ன இருக்கணும் உலகத்தில் எத்தனையோ லைஃப் ஸ்டைல் வாழ்க்கை லட்சணம் சமீபத்தில் டெல்லியில புஸ்தக கண்காட்சியில தள்ளுபடி விலையில ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு நான் நினைக்கிறேன் நூத்தி சொச்ச வால்யூம் கொண்ட லைஃப் ஸ்டைல் புக்கு விற்பனையாச்சு அந்த ஒரு ரூபாய்க்கு விற்பனையான புத்தகத்தில் இருக்கிறதெல்லாம் உண்மையல்ல உண்மைக்கு ஒத்ததல்ல வாழ்க்கைக்கு உகந்ததல்ல இவை எல்லாவற்றையும் அடக்கி திபியான ஒன்றாக சேர்த்தல்ல வர சுருக்கமாக இந்த குரானை அந்த குரானுக்கு வழிகாட்டியாக முகமது ரசூல்லே தந்திருக்கிறார் அவர்கள் எதை செய்து காண்பித்து சென்றார்களோ அவர்கள் சொல்லாத நல்லது எதுவும் இல்லை தடுக்காத தீயது எதுவும் இல்லை அடிப்படைகள் அத்தனையும் அல்லாஹுத்தாலா குரானிலே சொல்லி இருக்கிறான் ரசூதுல்லா ஐசல் அல்லா ஹைஸ்லம் அதை வாழ்க்கையை செய்து காட்டியிருக்கிறார்கள் அதற்கு பின்னாலே வந்த சஹாபாக்கள் அதற்கு பின்னாலே வந்த தாபியங்கள் அதற்கு பின்னாலே வந்த தமே தாபியங்கள் பொக்கஹாக்கள் மகதீபன்கள் இமாம்கள் முப்பத்தின்கள் வரிசை கிரமமாக மாஷா அல்லா இந்த இந்த ஷரியத்தை ஷரியத்தினுடைய வழியை சுண்ணத்தை நம்ம சுனத்து சுண்ணத்துன்னு சொல்கிறோம் பாருங்க நம்ம சுனத்தெல்லாம் எப்படி இருக்குதுன்னா அந்த அஞ்சாறு வயசுல சொன்னத்துக்கு செஞ்சு விட்டாங்க பாருங்க அதோடு நிற்கிது சுத்தின்பது ஏதோ ஒரு நம் மீது திணிக்கப்படக்கூடிய காரியம் அல்ல நம் மீது நிர்பந்தமாக நீ இப்படித்தான் இருக்கணும் கஷ்டப்படணும் என்பதற்காக ஒரு மனிதன் சொகுப்படுறதுக்கு என்ன வழி உலகத்தில் சுகமா இருக்கணுமான என்ன வழி சுகமா இருக்கணுமான என்ன வழி சொன்ன சொல்ற வாழ்க்கையில் வெற்றி பெறுறதுக்கு என்ன செய்யணும் என்பதற்கு ஒரு நிகழ்ச்சி சொன்ன ஒருத்தில் அம்பெறிஞ்சு பழகணும் எரிஞ்சு பழகிட்டான் எரிய குறியில போய் விழுகிறது இல்லை எரிய அம்பல்லாம் எங்க போய் விழுகிறது இல்லை எங்க விழுகிறது இல்லை அச்ச குறியில போய் விழுகிறது இல்லை எவ்வளோ பழகி இருக்கிறான் எவ்வளோ தெரிஞ்சிருக்கிறான் ஆனா கூட அம்பி விற்கும் போது என்ன ஆகுதுன்னு சொன்னா சாதாரணமா எரிஞ்சா போகும் அந்த போட்டின்னு வரும்போது சரியா எரிய தெரியறது இப்ப சரியா எரியணுமேங்கிற அந்த டென்ஷன் அங்கதான் ஆளுக விழுகிறது இந்த பயானில் கூட இங்க வந்து உட்கார்ந்த பிறகு டென்ஷன் இல்லாமல் பேசி போடணும் சத்தமா பேசம்னியாப்படை தளபதி பேசுவார்கள் அதே நேரத்தில் இருக்க கூடாது காரணத்தினால என பின்ன சொல்லி சொல்ல வேண்டியது சொல்லாம விட்டு சொல்ல வேண்டாத சொல்லிட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இதெல்லாம் சொல்ல வேண்டியது இருந்துச்சு அதெல்லாம் சொல்ல வேண்டியது இருந்துச்சு சொல்லலையே அப்படிலாம் இருக்கக்கூடாது இங்கே உட்கார வரைக்கும் வேண்டாம் கொஞ்சம் யோசிக்கலாம் சில பேருக்கு நான் சொல்லிக்கிட்டு தான் அவனுக்கு அம்பெரிஞ்சால் என்ன செய்கிறது இல்லை சரியான குறியில் போய் படுறது இல்லை எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அதுதான் டென்ஷன் காரணம் பழகியெல்லாம் இருக்கிறான் சும்மா எரியும் போதெல்லாம் சரியாக போவோம் சரியாக குடி வச்சு இன்றைக்கி நாலு பேருக்கு முன்னால் எரிஞ்சிடணுன்னு எரிஞ்சால் போகிறதில்லை இப்படியே செய்தார் தான் ஒரு நாள் கேள்விப்பட்டான் இந்த ஊரில் ஒரு ரொம்ப திறமையான ஆள் இருக்கார் அவர் நல்லா படித்து கொடுக்குறார் அவர் கரெக்டாக அம்பெறிவார் சரி அந்த ஊருக்கு போனான் போயிட்டு அவர்கிட்ட போய் கேட்டான் அவர்கிட்ட போகும்போதே பார்த்துட்டு போனால் அவர் பல இடங்களில் அம்பெரிஞ்சு வச்சிருக்கிறார் கரெக்டாக அம்பெரியர் என்ன செய்வாங்க ஒரு வட்டம் போட்டு அந்த வட்டத்தில் கரெக்டாக அம்பெறிய செவத்துலையோ மரத்துலேயோ அதில் இதில் ஒரு வட்டம் போட்டு அந்த அம்பு உள்ளே போய் பதீரமாக இருக்கணும் மரம் போல உள்ள வசுவாக அப்படி அவர் எந்த நிறைய அம்பு எரிஞ்சு வச்சிருக்கா எல்லாம் கரெக்டாக வட்டத்தில் இருந்துச்சு கூட வட்டத்துக்கு வெளியே இல்லை இந்த பக்கம் இல்லை இவெறிய அம்பெல்லாம் வட்டத்துக்கு வெளியே தான் இருக்குது அவளுக்கு மட்டும் வட்டத்துக்கு உள்ளே இருக்குது எல்லாம் கரெக்டாக போய் அம்பு விழுந்தது எங்களுக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம் அவனுக்கு போனோன்னு கேட்டார் ஐயா பார்த்தேன் உங்கள் ஐம்பது கரெக்டாக எல்லாம் வட்டத்தில் எழுதுருக்குது எப்படி இவ்வளோ சரியாக இருக்கிறீங்க அவள் முதல்ல சொன்னார் அதெல்லாம் பழக்கம் தான் சொன்னார் நானும் பழகிருக்கிற இவ்வளோ எல்லாம் பழகினேன் இந்த வாத்தியாட்ட பழகினேன் அந்த வாதியாட்ட பழகினேன் இல்லை இல்லை நீ எப்படி கரெக்டாக இருக்கிறீங்க அதோடய ஒரு ஹிக்குமத்தை என்னென்னு சொல்லி கொடுங்க இவன் ரொம்ப கேட்ட பிறகு முடியாத நிலைமையில் சொன்னார் அடே வா இங்கே வா நான் சொல்லித்தரவா அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டு அவர் அம்ப எரிஞ்சு காமிச்சார் நான் என்ன செய்கிறேன்னா முதல்ல அம்பு எரிஞ்சிருவேன் அப்புறம் போய் வட்டம் போட்டு வெற்றி பெற்று வெற்றி பெற போகிறார்கள் சரியாக்குறது இது ஒரு தத்துவம் இது வாழ்க்கையில் என்ன வருதோ அதை பழகிக்கிறது இதுதான் முடி போயிருச்சு முன்னால தலையில முடிதான் இ முடி வைக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணிரணும் என்ன முடிவு பண்ணிருந்த முடி வைக்கிறது இல்லை நான் அப்படிதான் முடிவு பண்ணிருக்கேன் தாடி வைக்கிறது இல்லைன்னு முடிவு போயிருந்தேன் கலையில் இப்போ ரொம்ப பேர் கவலைப்படுறாங்க இதே போல வாழ்க்கையில் இதுக்கு மட்டும் இல்ல லட்சம் இல்ல கோடி இல்ல கோடான கோடி சொத்து போயிட்டாலும் சரி வேண்டிய அவசியம் இல்லை ஏனா அது முடிவு பண்ணி இருந்தது போறது போயிடுச்சு பாக்கி முயற்சி எல்லாம் செய்யணும் சொல்ல வந்த வெற்றி பெறுவதற்கு வழி ஏதோ மனிதர் அப்படி இல்லை தாடி என்பது மனிதனுடைய இயற்கை இன்றைக்கு உலகத்தில் இயற்கைக்கு மாறாக பழகிட்ட காரணத்தினால எல்லாமே செயற்கைகளும் அசிங்கங்களும் அழகாக தெரிகின்றன உண்மைகளும் இயற்கைகளும் அழகுக்கு மாறாக தெரிகின்றன மறைத்துக் கொண்டு குறிப்பாக மறைத்துக் கொண்டுதான் போக வேண்டும் பெண்களும் அதை விட மறைத்துக் கொண்டு போக வேண்டும் இயற்கை மறைக்காமல் இருக்கிறது இயற்கை எல்லாத்தையும் இயற்கை அழகு என்று எல்லோருமே நினைக்கிற ஒரு காலம் வந்துவிட்டது அந்த காலத்தில் இருக்கிறதுனால இவருக்கு நமக்கு தனியா ஒன்று சொல்ல வேண்டியது இப்படி இது சுனத்தான காரியம் இது சொன்னத்தான காரியம் நம்ம வீட்டு கல்யாணத்துல சுனத்து எப்படி இருக்கணும் நம்ம வீட்டு பெண்ணு பாக்குறதுல சுண்ணத்து இப்படி இருக்கணும் நம்ம வீட்டுக்கு இதுல எப்படி இருக்கணும் நம்ம வீட்டு முதல்ல என்ன பேசின உறவுகள் இப்படி இருக்கணும் நம்ம வீட்டு உறவுகள் இப்படி இருக்கணும் கணவன் எப்படி இருக்கணும் ரசூர்ல சுற்றி இருக்கிறாங்க கல்யாணங்கள் எப்படி இருக்கணும் சுர்லா சொல்லி இருக்கிறாங்க அப்படி இருந்தால் கல்யாணங்களும் அமைதியா இருக்கும் உறவுகளும் அமைதியா இருக்கும் எந்த பிரச்சனையும் வராது இன்னைக்கு வந்திருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சுண்ணத்துக்கு மாறாகன்றத காரணத்தான் சுண்ணத்துக்கு மாறாக என்று சொன்ன உடனே மனசுல என்ன வருதுங்க ஏதோ சரிய நம் மீது தீர்த்த ஒரு விஷயத்தை நம்ம செய்யாத காரணத்தினால்தான் இது வந்துருச்சு அந்த திருச்ச விஷயத்தை ரொம்ப பொறுமையோடு செய்திருக்கிறனும் அப்படி போல தோணுது அப்படின்னு நினைக்கிறது பாருங்க இது தப்பு அந்த திருச்ச விஷயம் எப்படிப்பட்டது சொன்னா பையனுக்கு நம்ம சொல்ற மாதிரி அது வந்து குழி சொல்றோம் அவனை கஷ்டமா போத்திரிக்கு சாப்பிடாம படுத்துட்டா ராத்திரிக்கு சாப்பிடாம படுத்துட்டா அம்மா வந்து எழுப்பி பையனை எந்திரிடா எந்திரிடா அவன் மாத்திர கண்ணே முடிக்க முடியாது அவனுக்கு எவ்வளவு பெரிய தூக்கம் இருக்கும் எழுப்பி உட்காரி அப்படிதான் அங்கிருந்து வந்ததுதான் இந்த பயம் எல்லாம் இது பேச்சு யாவுகம் இந்த பெய்னு பயப்படுத்தி வச்சிருக்க பாருங்க என்ன பெய் தெரியாது வெளியா ஒண்ணுக்கு இருக்காம அப்ப அம்மா இங்க இருந்து அந்த ஆட்டு அதுதான் பெய் இதை தவிர வேறு பெய்யும் கிடையாது அறவே வேண்டியது இல்லை ஒருத்த கொஞ்சம் குடிச்சிட்டு வந்துட்டானா குடிச்சிட்டு வந்து போய் ஒண்ணுக்கு போனான் போயிட்டு வந்து ஒண்ணுக்கு வந்துட்டு வந்துட்டான் வந்த பிறகு காலையில சொன்னா நம்ம வீட்டுல எதுவும் பெய் நடமாட்டம் இருக்குது நம்ம வீட்டுல என்ன சொல்றீங்கோதையில லைட் எரியுது அங்கே இருந்துட்டு வந்து சொல்றாங்க பெய் நடமாட்டம் இருக்கலாம் சோதர சுண்ணத் என்பது மனித வாழ்க்கையை அழகாக செழிப்பாக ருசியாக இன்பமாக சந்தோஷமாக வாழுவதற்குரிய வழிதான் சுண்ணத்து வாழ்க்கையினுடைய லட்சணம் பொறுத்து இருக்கு சிகரெட் குடிக்கிறவருக்கு சிகரெட் குடிச்சுக்கிட்டே இருக்கணும் அது பார்க்கணும் என்ன வந்து சிகரெட் குடிக்க சொன்னா புரிய முடியுமா என்னால சிகரெட்டா குடிக்க சொல்றீங்கன்னு அப்படி கேட்பேன் பழக்கம் தான் சின்னதில் இருந்து என்ன ஸ்டைலுக்கு ஒரு அடுத்த வேண்டாமா சகோதரர்களே மனித வாழ்க்கை எப்படி இதெல்லாம் கேட்கறாங்க பாருங்க எனக்கு எப்படி தொழுகணுமா ஜிநேரம் தொழுகணுமா முன் சொன்ன தொழுகணுமா பெண் சொன்ன தொழுகுணுமா தகச தொழுகணுமா எல்லாம் கல்யாணம் சொன்ன சுருக்கமா செய்யணுமா விளம்பரமா செய்ய வேண்டாமா ஆடம்பரமா செய்ய வேண்டாமா படவரமா செய்ய வேண்டாம் அதெல்லாம் பழகி மாத்தமா பழகிட்டதுனால இப்ப சுண்ணத்தை கஷ்டமா தெரியுது சுனத்தை பழக்கி இருக்கணும் எங்கு பழக்கி இருக்கணும் மக்தவுக்கு போடான் மதுர்சாவுக்கு போடான் அங்க போய் அஜர்த்தை படிச்சுட்டு வாடா அதெல்லாம் பழகிறதுங்க அஜர்த்தட்ட பழகிறதுல அவன் பழக மாட்டான் படிக்கவும் மாட்டான் பழகவும் மாட்டான் படிக்கவும் நிச்சயமா எங்க பழகிறான் படிக்கிறான்னு தெரியுங்களா அத்தா அம்மா அக்கா அண்ணன் தம்பி என்ன வீட்டுல செய்யறாங்களோ அதத்தான் அவன் பழகுவான் நீங்க இது ஒண்ணு மட்டும் ஆகும் இங்க போனால் சொல்ல தெரியும் சொல்ல தெரியுமா தெரியாது பழக்க வேண்டிய அவசியம் இல்லை வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே இதெல்லாம் இன்னைக்கு என் வீட்டுக்கு போனா இப்பதான் கொஞ்சம் காலமா ஒரு நம்ம செஞ்ச தப்புகளை நினைச்சா சலாஞ்சலே மனசு வராது வீட்டுக்குள்ள பழக்கவே சொல்றதா பையன் அத்தாக்கு செலான் சொல்றதா சொல்றதா மரியாதை இல்லாம அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி வச்சுட்ட என்ன காரணம் குரான் நல்லா சொல்றா வீட்டுக்குள்ளே அல்லாஹு ஆனா பழக்கிறேன் சரி வீட்டுல உட்கார்ந்த காலையில எழுதி சுவு தொழும் புராசி போதணும் அல்லாம யாபகிக்கணும் இதெல்லாம் பழக்கல எழுதி போகணும் போகணும் இந்த எங்க வீட்டுல ஒரு பையன் ஆணுர எங்கடான்னு கேட்டுதான் இருக்கான் காலையில் சொல்ற சாக்ஸ் இருக்கு அவனுக்கு விளங்கி இருக்கு அவன் போடுற உரை அது அதனால அவன் சொல்றான் எந்த சோதரீங்க கோச்சுக்க மாட்டீங்கல்ல எனக்கு உங்களுக்கு அப்படி ஒரு உறவு இருக்கு சின்னத்தா அத்தா அண்ண அந்த சாச்சா இவங்க எல்லாம் தாடி வச்சிருக்காங்க போய் தாடி வெட்டுவானா கட்ட மாட்டானு இவங்க சொல்லவே வேண்டியது இல்லையே சொன்னதுன்னா என்ன தெரியுமே சுங்கத்து சுகம் அவனுக்கு விளங்கிடுமே சொல்லவே வேண்டியது இல்லையே இன்னைக்கு சொல்லுங்க அவனுக்கு அந்த தாடிக்கு சொல்லுங்க ஒரு பக்கத்தை கூட்டு வர அவருக்கு பெரியவர்கிட்ட கூட்டு கொஞ்சம் தொழுக சொல்லுங்க தொழுவே மாட்டாங்கன்னா வயசு இருபத்தி நாலாவது அந்த இடத்துல சொன்னார் தொழகு ரொம்ப கடமை அல்லாஹால கோச்சுமா அப்படி இப்படி எல்லாம் சொன்னார் எல்லாம் சொல்லி முடிச்சபடியா ஒரு அரை மணி நேரம் சொன்னார் பையன் நல்ல பையனை அரை மணி நேரம் சொன்னார் எல்லாத்தையும் சொன்னாரு ஏன் தொழிலுங்களா அது ஆம கட்டாயம் என் தொழணும் ஏன் தொழுவணும் யாருக்கா தொழுவணும் அல்லாக்கா அல்லா இருக்கிறானுங்களா அப்படின்னா அந்த என்ன கேட்டான்னு நீ மனசு எப்படி நிக்கும் அதனால சோதரர்களே சுனத்த வாழ்க்கையினுடைய சுகம் சுகம். அந்த தெளிவா கட்ட போட்டாங்க நேரம் வழி காண்பிக்கப்பட்டிருக்கு எந்த கோணலும் சரியவர்த்தி அவருடைய என்ன எப்படி இருக்கட்டும் ஆனால் சரியத்தில் மன உளைச்சல் இன்றைக்கு இருக்கிற வியாதியில எயிட்ஸ் விட பெரிய வியாதி மன உளைச்சல் தமிழ் அதுக்கு பேரு இங்கிலீஷ் வெளியும்போது கூட டென்ஷன் இல்லாம அட்மிட் ஆகும் தேவார வருஷமா எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆனாத்திர நடந்து வர்றாரு என்ன கேட்டா பொண்ணு பாருங்கிறார் நடக்குது உலகத்தில் யார் மேலேயும் தன்னுடைய தாய் தந்தை தன்னை பெற்றெடுத்த மக்கள் தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தை மனிதர்களை விடமது ஆக முடியாது மதுரை என்னங்க ஆனா பின்பற்றம் என்ன நாமளாக ஒரு முறை கற்பனை செய்து கொண்டு பின்பற்றலாமா இன்றைக்கு நம்ம சொல்ல வர்ற விஷயமே இந்த இடத்துல இன்னைக்கு இந்த கூட்டத்தில் ஒரு நோக்கம் இந்த நோக்கத்தை சொல்லணும் அழுத்மாத்ன்னு இருக்கு சுனத்தை பின்பற்றக்கூடிய பின்பற்றக்கூடிய சுண்ணத்தை பின்பற்றிய ஜமாத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அஹ் சுன்னத்து சுண்ணத்தாவே பார்த்தது இன்னொன்னு சுனத்தை பின்பற்றக்கூடிய ஜமாத் சாஹாபாக்கள் சாஹாபாக்கள் என்று பின்பற்றியவர்கள் அவர்கள் அந்த ஜமாத்தை பின்பற்றியவர்கள் ஜமாத் சுண்ணத்தும் ஜமாத் சுன்னத் ஜமாத் இல்லை நம்ம சொன்னத் ஜமாத் சுன்னத் ஜமாத் சுண்ணத்தை பின்பற்றியவர்கள் இன்னும் சஹாபாக்களை பின்பற்றியவர்கள் என்ன ரசோல்லா சஹாபாக்களை பின்பற்றலாம் இவங்க தான் அவ்வளவு ஆயிரத்தி நானூறு வருஷமா இருக்கு இதுதான் முறை ரசூல காமிச்சிருக்காங்க இந்த முறை செய்யணும் உதாரணமாக நீங்க எடுத்துக்கொள்ளுங்க ஒரு கல்யாணம் சொல்லிட்டாங்க மௌத்தாச்சி என்ன செய்யணும் ரசோல்ல சொல்லி காமிச்சிருக்காங்க எவ்வளவு பேர் மௌத்தானாங்க எவ்வளவு எவ்வளவு பேர் கணக்கு இருக்குங்களா அவ்வளவு பேருக்கு ரசூர்ல என்ன செய்தாங்க எப்படி அடக்கணும் காமிச்சாங்க கபன் எப்படி போனாலும் காமிச்சாங்க எப்படி குளிப்பாற்றணும் காமிச்சாங்க குளிப்பாற்ற முறை காமிச்சாங்க சரிய எங்க வந்து வியாதியா இருந்தார்களா எப்படி இருந்தார்கள் அவரு ஆறுதல் போது வந்தாலும் அதான் செய்ய போறாரு ஜனாசா எடுத்த புற வந்தாலும் அதான் செய்ய போறாரு இந்த ஜனாசா வந்து அவர் ஒன்னும் சொல்ல போறதில்லை அவர் எதுவும் செய்யப்படுறதில்லை ஜனாசா பார்க்கணும் எதுவும் இல்லீசத்தில் இல்லை அதனால் போய் ஜனாதார கலந்து கொண்டால் அவர்களுடைய துக்கத்துல பணெடுத்துக் கொண்டால் அது அடக்குமுறை இருந்தால் ரெண்டு கைரா சவாபு கிடைக்கும் ஒவ்வொரு கைராக்கும் வகது மலையளவு இருக்கும் இது சந்தேகம் இல்லை ஆனால் இதுக்காக மையத்தை தாமதிக்க கூடாது ஆனா இப்ப நம்ம தாமதிக்கிறது மட்டுமல்ல மவுத்துக்கு சில விச நியெல்லாம் நம்ம வீட்டுல இருக்கு இது இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் சரி மௌத்தானதுக்கு பின்னாலே அதுக்கு இத்தனையாவது நாள் இரண்டாவது நாள் மூணாவது நாள் நாலாவது நாள் அஞ்சாவது நாள் இந்த நாள் இது செய்யணும் அந்த நாள் அப்படி செய்யணும் அந்த நாள் அப்படி செய்யணும் இதெல்லாம் இருக்கு இதுவெல்லாம் நசூர்ல்லாம் செய்தார்களா ஒரு கேள்வி ஆனால் கூட வீட்டுல ஏழைகளுக்கு நினைத்தால் அது தவறு என்று சொல்ல வருகிறான் தப்பில்லை ஈசாரை சவாபை சேர்த்து வைக்கலாம் அதே நேரத்தில் இன்னைக்கு ஒரு கூட்டத்தார்கள் உலகத்தில் அந்த காலத்திலிருந்து உலமாக்கல் இருந்தார் அவர்கள் தான் இந்தியாவுக்கே தீனை கொண்டு வந்தவர்கள் இந்தியாவுக்கு மார்க்கத்தை அறிமுகப்படுத்தியவர்கள் அவர்கள் தான் முகலாயர்களுடைய காலம் ஆரம்பிப்பதற்கு முன்னானே ஜங்கீஸ் கான் இந்த நாட்டின் மீது ஆயிரத்தில படையெடுத்து வந்தானே அந்த காலத்துக்கு முன்னாலேயே இந்தியாவிலே இஸ்லாத்தையும் ஈமானையும் ஹதீசையும் அறிமுகப்படுத்தியவர்கள் அந்த தேவ்பந்து தேவ்பந்தான் அந்த பகுதிக்கு பேரு ஊருக்கு பேரு ஆனா தேவ்பந்த் பகுதி அந்த சுற்று எல்லாம் சேர்ந்த ஒரு பெரிய நிலப்பரப்புக்கு தான் பேர் தேவபந்து உள்ள அந்த உலமாக்கல் தான் இந்தியாவுக்கும் இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தியவர்கள் இந்த உலமாக்கள் செய்து கொண்டே இருக்கிற காலத்தில் நல்ல நல்ல விஷயங்கள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஷா அலி உள்ளா மஹதீத் கேள்விப்பட்டிருப்பீங்க ஷா அப்துல் அஜீத் கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க டெல்லியில இருந்தாங்க இதெல்லாம் தேவந்த உலமாக்கல் தான் அவங்க எல்லாம் அதுக்கு பின்னால் வந்தவங்க பெரிய பெரிய உலமாக்கள் அவங்க வாழ்க்கையே தீனுக்காக இதே உலமாக்கல்ல லட்சிதாமன் கங்கோகல் என்று இது மாதிரி உளமாக்கல் இந்தியாவுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று முதல் குரல் கொடுத்தது தேவந்துடைய உளமாக்கல் தான் இந்தியாவுக்கு முழு சுதந்திரம் வேண்டும் என்று முதல் குரல் கொடுத்தவர்கள் இந்தியா தேவந்துடைய தான் தேவந்துடைய உலமாக்கள் எல்லாம் சேர்ந்துதான் இப்படி ஒரு அமைப்பு அமைக்கணும் ஒரு காங்கிரஸ் அமைப்பு அமைக்கணும் என்ற யோசனை சொன்னது தேவந்த உலமாக்கல் தான் சரக்கர உருளை யார் வேண்டாடுவதற்கு அவர்களுக்கு முன்னாலே நம்முடைய உலமாக்களை நிரூபித்து காட்டிக்கு தயாராக அவங்க எல்லாம் பிரிட்டிஷருடைய அடிவழிகளாகத்தான் இந்த உலகத்தில் இந்தியாவிலே இருந்தார்கள் ஆனால் தேவது உருவாக்க சொன்னார்கள் நாங்கள் அடிமையாக இருக்க முடியாது எங்களுக்கு அது இஸ்ராத்தினுடைய தேட்டம் இஸ்ராத்தினுடைய உள்ளுணர்வு வேறுப மற்ற மற்றவர்களால் முடியாது இப்படி இந்தியாவுக்காகவும் பாடுபட்டார்கள் இஸ்ராத்துக்காகவும் பாடுபட்டார்கள் இப்படி பாடுபட்டு வந்த காலத்தில் அவருடைய நிறைய கிதாபுள் இருக்கு அந்த கிதாபுல சில வாசகங்கள் அவர்கள் உண்மையை எழுதுவதற்காக எழுதுறாங்க உதாரணமாக ஒருத்தர் உக்க முடியாத காரியம் ஒன்று இருக்கான்னு கேட்பாங்க முடியும் முடியாது இப்ப ஒருத்தர் கேட்டார் இப்போ ஒன்று நட மனிதன் இருப்பான் அல்லாஹு அல்லா போய் சொல்ல மாட்டான் அல்ல சொல்ல மாட்டான் போய் சொல்ல முடியுமா முடியாதா முடியுமா முடியாதா முடியாதா முடியும் சொல்ல மாட்டான் உடனே அந்த கொஞ்சம் அந்த அவர் வித்தியாசமா யோசிச்சார் இந்த கிட்ட பார்த்தார் அல்ல போய் சொல்ல முடியும் எழுதி இருக்கு இது மாதிரியான சில விஷயங்கள் சரி ரசூல்லாவுக்கு மறைந்த விஷயங்கள் எல்லாம் தெரியுமா தெரியாதா ரசூல்லாவுக்கு மறைந்த விஷயம் எல்லாம் தெரியுமா தெரியாதா இவரில்லாவுக்கு மறைஞ்ச விஷயம் அல்லாஹு அறிவிச்சு கொடுத்தா தெரியும் அல்லாவுடைய ரசூலை தவிர அல்லா இல்லை விஷயம் ரசோல்லாவுக்கு தெரிஞ்ச அப்புறம் அல்லாஹ் ரசூலுக்கு வித்தியாசம் இல்லையே அது முழுக்க மறைஞ்ச விஷயம் சொல்லுவோம் அல்ல ரசோல்லாவுக்கு இல்லை அல்ல அறிவிச்சு கொடுத்தது இருக்கும் நிறைய விஷயங்கள் அறிவித்து வரைக்கும் இவர்கள் தாழ்த்து விட்டார்கள் இல்மதை இல்லை என்று சொல்லுகிறார்கள் அப்படி ஒரு குற்றச்சாட்டு முதல் குற்றச்சாட்டு என்னங்க அல்ல போய் சொல்லுவான் ரெண்டாவது அல்லாவுக்கு இருக்கு அல்லாவுக்கு இல்மதை ஒரு ஹீஸ் வந்திருக்கு ஒருத்தர் கேள்வி கேட்டார் இந்த ஏழு பூமியில மனிதர்கள் வாழ்கிறார்கள் ஒரு ஹதீஸ் இருக்கு சகியான ஹதீஸ் ஏழு பூமிகள் இருக்கின்றன ஆறு சபையம் ஒரு நூபிக்கு ஒரு நூலிக்கும் இப்படியே வரிசையா சொல்லிக்கிட்டே வந்து இப்ராஹிம் இப்ராஹிம் உங்க இப்ராஹிமே முகமதுக்கும் உங்களுடைய தெரியல ஏன்னா சொல்ல சொல்றாங்க இருக்கும் இருக்குதுன்னு நம்பினாங்க பாக்கி மத்த விஷயத்த பத்தி எல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை மார்க் அதை பத்தி யோசிக்க சொல்லலை சில சமயங்கள்ல மார்க் யோசிக்க சொல்லாத விஷயத்தை யோசிக்கிறது பெரிய தப்பா போயிருது தெரிஞ்சுக்க வேண்டியது தெரிஞ்சுக்கு சவாபு <laughs> இருக்கு <laughs> அழிவுக்கு பத்த நன்மை லாமுக்கு பத்து நன்மை உண்டு சில நேரத்தில் அர்த்தம் இருக்கும் அந்த அர்த்தம் நமக்கு புரியாது இது பாருங்க இது அதிக பிரசங்கி தரும் அது ஒராளை சொன்னாரு அவருக்கு ரொம்ப அவரு பெரிய அதிக பிரசங்கிங்கன்னு சொன்னாங்க அவரு குப்படை எப்படி நிமித்தி போட்டா எப்படி கூடாது என்ன கூட குப்படை போட்டா என்ன நிமித்தி போட்டா என்ன வட்டி கூடாது கவர்மெண்ட் முழு பக்கத்துல கொடுத்தா வட்டி கூட வேண்டியதான் வருஷமாக முழு உலகத்துக்கும் ஆளும்களை சப்ளை செய்து கொண்டிருக்கிறேன் அது அங்கிருந்து சப்ளை செய்யப்பட்ட ஆளுங்க இருந்து ஆளுங்கள் உருவாகிறார்கள் உலக முறையில்